ரெக்காரிங் செக் பண்ணி பார்க்கறையே இந்த செக் பண்ணி பார்க்குறேன் ஃபேட்டாக இருக்கா சரியாக संप्रदाय महभ्यो नमो ோமவிசம்பாய் வம்ச ஷிபோ மஹோ நமோ குருப்பலவரோமாவது காரிக்கு பிரமித்தம் அயநேஷ் பரதன்மௌச்சாரிய அஜாதிவாத சித்தாந்தம் பண்ணுவதற்காக எல்லா மதங்களுடைய கருத்தையும் ஆராய்ச்சி செய்து அந்த மதங்களுடைய கருத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் சொல்லி அஜாதிவாதத்தை நிரூபணம் செய்கிறார் இப்போ ஜாதிவாதம்ங்கிறது துவைத்தவாதம் அஜாதிவாதம்ங்கிறது தான் அத்வைத்தவாதம் காரணக்காரிய அபாவவாத காரணக்காரிய அபாவவாத அத்வைதவாத அஜாதிவாத வச்சுக்கணும் அஜாதிபிரமஜானம் அத்வைதிரமஜானம் காரணகாரியவிலபிரம்மஜான்தான் மோட்சத்தை கொடுக்கும் வேறு எதுனாலையும் அடையிற மோட்சம் மோக்ஷமாக இருக்காது அது அனித்தியமான மோக்ஷம் அனித்தியமான மோட்சம் மோக்ஷமாகாது ஆரம்பிக்கப்படுகின்ற முக்தி எதுவும் நிலைத்திருக்கும் என்று சொல்ல முடியாது ஆரம்பிக்கப்படும் முக்தி நிலைத்திருக்கும் என்பதற்கு உறுதியில்லை எனவே முக்தி என்பது ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் ஒரு நிலையில் உருவாகுவது கிடையாது ஆகவே அனாதியான இந்த பந்தம் அந்த மாவதற்கு பந்தமித்யாத்வ நிரூபணத்தை தவிர நான்பந்தாவித்தேயனாய பந்த மித்யாத்வ நிரூபணம் நிரூபணம் பண்ணிவிட்டாந்திவத்தி இச்சா அப்படி மித்தியா பந்தத்திலிருந்து விடுபடணுங்கிற ஆசையும் மித்தியா மித்தியான என்ன சத்தியம் இல்லை பந்தமித்யாத்வ நிரூபணார்த்தம் ஜகன்மித்யாத்வநிரூபணார்த்தம் நம்ம மனசில் ரொம்ப ரொம்ப ரொம்ப இருக்கு இந்த துவைத்த புத்தி எத்தனை உபனிஷத் படித்தாலும் எத்தனை தடவை படித்தாலும் திரும்ப திரும்ப நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மிகவும் ஆழமாக இந்த துவைத்த புத்தி பேத புத்தி அகம்புத்தி துவம் புத்தி ரொம்ப அந்த புத்தியை நல்ல ஆழமாக நீக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த கருடபாத காரிக விசேஷமாக இந்த அஜாதிவாத சித்தாந்தம் இது ரொம்ப அழகாக அதையே ஃபோக்கஸ் பண்ணுறது அத்வைத்த தரிசன சம்பிரதாய கர்த்தாவை நமஸ்காரம் பண்ணி அத்வைத தரிசன யோகத்தினுடைய விசேஷமான கருத்து என்னென்னா அஸ்பரிஷ இந்த ஸ்பரிசமே கிடையாது அந்த ரொம்ப என்ன அர்த்தம் அதிபலமான ஒரு விற்பி துவைத அஸ்பரிஷா துவைதத்தை ஸ்பரிசிக்கவே விடாது ஸ்பரிசிக்கவே கூடாது இதுதான் சர்வ தர்ம பரித்தியாக பார்த்திருக்கோம் புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை அது இந்த ஹேதுபலவாதத்தில் போட்டுக்கணும் அந்த அதை வந்து அந்த ஹேதுபலவாதத்தில் போட்டுக்கணும் இருக்கட்டும் அஸ்பரிஷ அஸ்பரிஷ நூக்மியா உபலிப்பதெல்லாம் சொன்னத மருந்துடகூட எப்படி ஆகாத்திர எதுவும் ஒட்டாதோ அப்படி சைத்தன்யரூபமாகிய என்னிடத்துல எதுவும் ஒட்டாது அதர்மும் ஒட்டாது தர்மமும் ஒட்டாது தர்மா தர்ம விலக்ஷணா அந்நர் அந்நா தர்மாத் இது ஸ்வரம் கிடையாது இது நம்ம ஸ்வரம் அது அந்ரா அந்ராச்சவியாச்சிய நச்சிகேத யமதர்மராஜா கிட்ட கேட்ட வரத்தையே மறுபடியும் ஒரு கோணத்தில் சொல்ற வாக்கியம் தர்மா தர்ம அத்தீதமான அந்த வஸ்துவை பற்றி அந்த காரிய காரண அத்தீதமான பற்றி அந்த கால பூத கால பவிஷ்கால வர்த்தமான கால அத்தீதமான பற்றி தாங்கள் அறிந்துள்ளதை தயவு செய்து சீக்கிரம் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்னத்த உபதேசம் இவ்வளவு தெளிவா சொல்றான் கேள்வியே தெளிவா இருக்கு அந் தயர்மாற்றவர்ஜி விவர்ஜித்தம காரணவிவர்ஜித்தமத்தமேஜ் வத மராஜா கிட்ட எனக்கு வைராக்கியம் இருக்கு எனக்கு யோகத்தை கேட்கிற போதே அதோட லட்சணத்தை அழகாக சொல்லிடுறாங்க அந்த ஆத்ம லட்சணத்தையே சொல்லிக்கிண்டு இத சொல்லிக் கொடுங்கிறான் அப்ப அவர் பேசுறத வச்சு அதுல என்ன தெரிகிறது யமதர்மராஜா அந்த வரம் கேட்டதுக்கு பிறகு ரொம்ப நேரம் அவனுடைய வைராக்கியத்தை அசைத்து பார்க்குற ஒன்றும் முடியலை கடைசியில் அவனுக்கு உபதேசம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு வந்தது அப்பவும் என்ன பண்ண இன்னொரு ட்ரையல் பார்ப்போன்னு சொல்லி கொஞ்சம் புகழ்ந்து கிழந்து பார்த்தார் அதை வச்சுக்கிட்டே அவன் கெஸ்ட் பண்ணிவிட்டான் இதைத்தான் இவர் சொல்கிறார் போல் இருக்குன்னு அப்புறம் அங்கெங்கே கேட்டுருப்பானா இருக்கலாம் செகண்டரி நாலெட்ஜும் இருக்கும் அவனுக்கு அந்த ஆபாத்த ஜானும் இருந்திருக்கும் ஆனால் ஒம்பது வயசு பத்து வயசுக்குள்ள இருக்கிற அந்த பையன் அப்படி கேட்குறான்னா எவ்வளோ பெரிய அதிசயம் அந்த கல்ச்சர் டெவலப் ஆகியிருக்குன்னு அர்த்தம் நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா தரம் கூடுறதுன்னு தரம் கூடியண்டே வரும் அந்த மரபு தரம் அப்படி சொல்லணும் மரபு அணு தரம் அந்த ஜீனோட தரம் கூடியண்டே அது நிறைய பேருக்கு இந்த காலத்தில் இன்னமும் உடம்பு தான் இருக்குது சரீரம் தான் இருக்குது விஷயந்தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்க இது எப்படி பேசுகிறது மரபு அணு தரம்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மரபு அணு தரத்தை பற்றி தான் நம்ம சாஸ்திரமெல்லாம் ரொம்ப யோசிச்சு தான் அதெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்கிறது அந்த அளவுக்கு நம்ம நம்முடைய நம்முடைய வந்து சரீரத்தில் இருக்கிற ரசங்கள் அணுக்களிலெல்லாம் அந்த கல்ச்சர் போகிறது நமக்கு தெரிகிறது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய குணங்கள் எல்லாம் அது வரைக்கும் போகிறது நம்ம ஸ்தூலத்தையே பெருஷாக நினச்சுன்னு இருக்கோம் சூக்மத்தை பேஸ் பண்ணின நல்ல ஸ்தூலம் இல்லாட்டி சூக்மத்துக்கு பலம் கொடுக்காத ஸ்தூலம் என்னது பூமிக்கு பாரமான ஸ்தூலம் சொசைட்டி ஸ்தூலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சூக்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா சூக் சயின்ஸ வச்சுக்கிண்டு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்குமா இருக்கிற இதெல்லாம் வச்சு ஜடமான ஜடமான இந்திரியங்கள் புத்தி மனசே ஜடம் ஜத்தில் ஜத்தில் வந்து ரொம்ப நுண்மையான சூட்ச் ஜடம் ஜடம் சூக்மடம் ஸ்தூல ஜடத்தையே தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கே தவிர சூக்மா சூக்ம தரம் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு இதுக்குள்ள நுழையறதுக்கு நிறைய பேர் இப்படி இருக்குன்னு தெரியாது இருந்தாலும் அது இல்லைன்னு ஒரு கற்பனை எது கற்பனையோ அதை உண்மை நினைக்கிறான் உண்மையை போய் கற்பனை என்ன சொல்றது ராமர் கற்பனைங்கிறான் இவன் ரொம்ப சத்திய மாதிரி இல்லையா ராமர ரொம்ப கற்பனை அதெல்லாம் சும்மா பெரிய அதெல்லாம் கதை அப்படிலாம் இருந்ததுக்கு என்ன எவிடென்ஸ் தைரியமாக சொல்ல சொல்லுங்க பாபு முகமது நபி இருந்தாருங்கிறது என்ன தைரியம் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பாபு அவர் இப்படித்தான் பண்ணினார் இப்படி பண்ணார் சொல்லுங்க அடுத்த நிமிஷம் தலை இருக்காது கழுத்தில் ஆனால் நம்ம என்னன்னா என்ன இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால் அப்படி சொல்லி சொன்னால் சொல்லிட்டு போகிறான் இல்லைப்பா நமக்கெல்லாம் மந்திரியாக இருக்கிறவர் ஜனநாயக நாடு இது ஜனநாயக நாட்டில் பல பேர் இருக்கிறார்கள் பல மதத்தினர் இருக்கிறார்கள் எந்த மதத்தினரையும் புண்படுத்தாமல் ஒரு சிறந்த தலைவனுக்கு அழகு ஆனால் தலைவன் என்ன ஒரு சாராரை பற்றி வாயை திறக்கிறது இல்லை ஒரு சாராருக்கு ஆனால் பேச்சு பேர் மத சார்பற்ற ம நாடு மதவாதிகளுக்கு அடிபணிந்து விடுகாதீர்கள் முதல்வர் அவர்களே இதெல்லாம் எனக்கு வந்த நியூஸ் நானும் படிக்கலை கேள்விப்பட்ட நியூஸ் யாரோ உள்ள நுழைறாங்க பாருங்க அவங்க ஏதாவது சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால அவங்க வந்து முதல்வர் அவர்களே மதவாதிகளுக்கு அடிபணிந்து விடாதீர்கள் அப்படின்னா ஆனால் மறைமுகமாக சொல்லுகிறோம் இஸ்லாமிய மதவாதிகளுக்கும் கிறிஸ்தவ மதவாதிகளுக்கும் நான் பணிந்து சென்றால்தான் நல்லது அப்பொழுதுதான் நம்முடைய பதவியை பரம்பரைக்கெல்லாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் உபனிஷத்துக்குறான் எது சத்தியமோ அதை கற்பனை சொல்லுகிறான் கற்பனையா இப்படி ஒரு மகா காவியை எழுதிட முடியுமா என்ன அந்த கற்பனையா இருக்கட்டும் அந்த கற்பனைக்கு வளம் கொடுக்குற அளவுக்கு பண்புகள்லாம் இல்லாமல் கற்பனை எழுதிட முடியுமா என்ன கற்பனை இருக்குன்னே வச்சுப்போம் ராவணனுக்கு பத்து தலை கற்பனையே வச்சுப்போமே அது அவங்க சொல்லலை ராவணுக்கு அதுக்கு தத்துவார்த்தம் இருக்கு இந்த திரௌபதி அஞ்சு பேரை கல்யாணம் அந்த கேள்வி நானே பதில் சொல்லலை திரௌபதிங்கிறது மனசு பஞ்ச பாண்டவர்கள்ங்கிறது அஞ்ச பஞ்சஞானேந்திரியங்கள் அப்படி ஒரு தத்துவார்த்தம் இருக்குது பஞ்சஞானேந்திரியங்கள் திரௌபதிங்கிறது மனசு அஞ்சு பேரும் சேர்ந்து ஒருத்திய கல்யாணம் பண்ணிருக்காங்கிறது இப்படி ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கு இன்னும் கூட பஞ்சாபில் இந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுகிறார்கள் அதெல்லாம் பத்தி நமக்கு தாற்பயம் இல்லை எல்லாம் தத்துவார்த்தமாகவும் ஒரு ஞானத்தை உண்டு பண்றதுக்காகவும் நமக்கு நல்ல குணங்களை உண்டு பண்றதுக்காக தான் சொல்லியிருக்கு போட்டோம் மற்ற விஷயங்கள் எல்லாம் விளக்கி சொன்னார் இப்படி வந்து ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கு மதவாதிகளுக்குள்ள வந்து இருக்கிறது தான் தோன்றுகிறது இல்லாததுதான் தோன்றுகிறது சொல்லுகிறார்கள் அவர்களோட நாம பேசல ஏன்னா அவர்கள் நம்முடைய சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ணுகிறார்கள் இருப்பினும் நாம் சற்று தெளிவுபடுத்துகிறோம் என்று சொல்லி சத்காரியவாதத்தில் இருக்கிற நாலு தோஷத்தைச் சொல்லி அதுக்கு பிறகு துவைத்த மதத்தில் இன்னொரு குரூப்பாக இருக்கக்கூடியவர்கள் கர்ம சரீரவாதம் ஹேத்து பலவாதத்தையும் விசேஷமாக சொல்லி முடிச்சுட்டார் அந்த இருபத்தி மூணாம் ஸ்லோகத்தோடு இதில் இருக்கிற ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சை நீங்கள் ஒப்பிடுகன்னு போட்டுக்கலாம் அது நல்லது இதில் இருக்கிற ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு பாருங்க இந்த ஸ்லோகத்தை பார்த்துக்கணும் இந்த இருபத்தி மூணாவது இந்த அலாத சாந்தி பிரகரணத்திலேயே ரெண்டு ஸ்லோகங்களை கோட் பண்ணி பார்த்துக்கிறோம் அதை சிந்தித்து பார்க்குறோம் ேற்றுசாரம் பண்ணி பார்த்துங்க அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா உனக்கு ஓ மனசில் இந்த ஹேத்து பல ஆவேசம் ஆவேஷம்னா அவ்வளவு தூரம் அதில் வந்து உனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு வந்து ஒரு ஆக்ரகம் ஒரு பிடிப்பு இருக்குது அந்த சென்டிமெண்ட் அந்த பிடிப்பை நீ விழப்பா பாருங்கண்ணே வந்து பழனி முருகன் கதையில் எல்லாருக்கும் இந்த விக்கிரகத்தில் இருக்கிற சக்தியில தாற்பயம் இல்லை அந்த விக்கிர அட்டாச்மெண்ட் விக்கிரம் இப்படி ஆயிடுத்து அதெல்லாம் வந்து பதினஞ்சு ஓட்டை பதினாறு ஓட்டை விழுந்து போயிடுத்து தண்ணி எல்லாம் உள்ளுக்குள்ள போறது விஷயம் என்ன பஞ்சாமிரதம் போயிடுறது பால் உள்ளே போயிடுறது அப்புறம் இன்னும் வேலை டேமேஜ் ஆகுறது அது எப்படி சரி பண்றது ஒன்றும் பண்ண முடியாது எதையா வச்சு பூசலாமான்னா அது பூசறதுக்கு முடியாது அந்த மெட்டீரியல் என்னன்னு தெரியாது இப்போ பேசாமல் ஏதாவது விக்கிரகத்தை மாற்றி வச்சுக்கலாமா அதில் ஒரு பெரிய சக்தி இருக்கு பார்வோம் நம்ம தான் வந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா கடவுள் கல்லில் இல்லை கல்லிலும் இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார் திரும்ப இருக்கிறான் வேற விஷயம் இது வேற கதை அப்பதான் எல்லா கோயில் எடுத்து கொனுக்கு தூணிலும் இருக்கிறார் திரும்பிலும் இருக்கிறார் உன்னிலும் இருக்கிறார் எண்ணிலும் இருக்கிறார் அங்கும் இருக்கிறார் இங்கும் இருக்கிறார்ன்னு அவனுக்கு இருந்து கோயில் தேவையே அது பர்டிகுலர் கோயிலில் ஒரு ப விக்கிரத்தில் தான் இருக்காருங்கிற ஒரு பாவனை பண்ணுறோம் நதேவோ வித்தியத்தையை காஷ்டே நேற்றுக்கு சந்தோஷமாக பிள்ளையார தண்ணிக்குள்ள வந்துட்டோம் என்ன பண்ணோம் ஐயோ இது ரொம்ப நல்லா இருக்கு இது அப்படியே வச்சிருந்தா இதை வந்து கொஞ்சம் சுட்டுக்கிட்டு காய்ச்சி கீச்சி வச்சோம்னா பார்க்க நல்லா இருக்கேன்னா போறேன் அடுத்த தடவை இன்னொன்று பன்னெண்டாக போறது அதான் பர்டிகுலராக இந்த பெயிண்ட் பண்ணாதான் சொன்னேன் இந்த அந்த பழைய சம்பிரதாயம் இப்படி தான் இருக்கணும்பா அந்த களிமண்ணில் அது கையாலேயே பண்ணி கொடுத்தா இந்த அச்சு நீச்சல்லாம் கையாலேயே பண்ணின பிள்ளையார் அதெல்லாம் காப்பாற்றும் இல்லாட்டி அந்த கலை போயிடும் இப்போ எல்லாத்துக்கும் வச்சு டப்பு டப்பு நடித்தா அதுக்காக நான் அது சொல்லலை அந்த மட்டுமா அது இருக்கேன் பிள்ளையார சந்தோஷமா கரைச்ச மாட்டாரா நம்ம பக்தி தான் காரணம் அந்த இடத்துக்கே சாநித்தியம் இருக்கு அத்தனை வருஷமா அந்த விக்கிரத்தை வச்சு அந்த இடத்துக்கு சாநித்தியம் இருக்கு அப்படி வச்சு போவேன் சென்டிமெண்ட்ஸ்திர முடியாது சொன்னும் பார்த்தீங்களா நடந்துருச்சு பார்த்தீங்களா இது வந்து சரியா போச்சு சரி அப்படுவானா பக்கத்தில் பயம் என்ன பதவி பெருசா பதவி பெருசா ரொம்ப குழப்பந்தான் அது மாத்திரம் இல்லை தர்ம யாருமே ஒத்துக்கிறது தர்மத்தை சொல்றதுக்கு ஒரு ஆச்சாரியனை ஒத்துக்கணுமா வேண்டாமா சரியோ தப்போ போப்பு சொல்றதுதான் என்ன சரியோ தப்போ ஒசாமா பிள்ளைடன்னு சொல்கிறது தான் அப்படி சரியோ தப்போ ஹிந்து மதத்தில் அப்படி யாராக ஒருத்தர் சொல்கிற அந்த ஒரு ஆச்சாரியன் தர்மாச்சாரியன் ஒருத்தர் இருந்துவிட்டா அது ஜனங்கள் ஒத்துடுட்டா வம்பே இல்லை எங்கே ஒத்துக்க போகிறாங்க யாருக்கும் பேர் வந்துடக்கூடாது அந்த நண்டு கதை இருக்கு பாருங்க மேலே ஏறினா ஒரு நண்டு இழுத்து விட்டுரும் அது மாதிரி எப்படி யாரும் வரக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கும் அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறோம் வராமல் இருக்கணுங்குறேன் தர்மம் மாதிரி தெரிகிற ஆ தர்மம் தான் அதுக்கு போயிட்டு போயிட்டேன் இவ்வளோ எல்லாம் ஹேது பலாவேஷத்தை அங்கே ஸ்லோகம் ரொம்ப முக்கியம் ஹேது பலாவேஷத்தை விட்டேன்னா சம்சாரம் போகுங்கிற ஹேது பலாவேஷத்தை விட்டேன் சம்சாரம் நீங்கும் ஹேது பலாவேஷம் இருந்தால் சம்சாரம் போக இதுக்கே டைம் எழுதிட்டு கொஞ்சம் அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் பௌத்த மதத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம் பௌத்த மதத்தில் நாலு குரூப் இருக்குது சௌத்ராந்திக்கா சௌத்ராந்திக்க மதம் அப்புறம் வந்து வைபாஷிக்க மதம் யோகாச்சார மதம் மாத்தியமிக்க மதம் இது ரெண்டும் ஒரு குரூப்பு அது ரெண்டும் ஒரு குரூப்பு இது ரெண்டும் ஒரு குரூப் இது வந்து ஹீனயானா எது சௌத்ராந்திக்க வைபாஷிக்க மதம் ரெண்டும் சேர்ந்து ஒரு குரூப் ஹீனயானம் இந்த யோகாச்சாரம் அப்புறம் வந்து மாத்தியமிக்கம் ரெண்டும் சேர்ந்து மகாயானம் ரெண்டு குரூப் ரெண்டு குரூப் பாஹ்யார்த்தம் இருக்குறார்கள் சேர்ந்து இந்த ரெண்டு குரூப் மகாயான குரூப் என்ன சொல்றது பாஹ்யார்த்த அபாவவாதம் அதுல ரெண்டு பேர்லயும் வித்தியாசம் என்னன்னா இந்த யோகாச்சார மதத்தில் மாத்திரம் என்ன இவர்கள் ஒத்துக்கிறார்கள்னா இவங்களுக்கு நமக்கு என்னெல்லாம் சிமிலாரிட்டி இருக்குதுதான் பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு கேட்டால் அவர்களும் ஜகத்து மித்யா என்கிறார்கள் நாம் ஜகத்து மித்யாங்கிறோம் அவர்களும் ஜெகத் மித்யா என்கிறார்கள் அவர்களும் சைதன்யத்துக்கு வேறாக ஜகத் இல்லை என்கிறார்கள் சைதன்யத்துக்கு வேறாக ஜகத் இல்லை என்கிறார்கள் சைத்தன்யத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் இந்த கடைசி மாத்தியமிக்க மாத்தியமிக்க குரூப் என்ன சொல்றது கிடையாது பிரபஞ்சமும் கிடையாது எல்லாம் சர்வம் அதனால அவங்கள்ட்ட பேச வேண்டும் இல்லவே இல்லையே இல்லாத போய் என்ன பேசுறது சூன்யவாதி இப்ப இவங்க பாஹ்யார்த்த பிரத்யவாதி பாஹியார்த்தியா ரெண்டையும் சேர்த்து மகா யான சொல்லிட்டோம் இப்ப இந்த ஜத்துய்யான சத்தியம் ஆனா அது என்னதுன்னா அனித்யம் கணிக்கம் அது ஒண்ணுதான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் ஆக அவர்கள் கணிக்கம் என்கிறார்கள் நாம் என்ன சொல்றோம் நித்தியம் கணிக்கம் கிடையாது நெர்விகாரம் மாறாத எப்போ இருக்கிற சைத்தன்யம் சொல்றோம் அது நம்ம வேத பிரமாணத்தை வச்சுன்னு சொல்லுவோம் வேதாந்த பிரமாணத்தை ஒத்துக்காத மதம் நம்ம ஆஸ்திக மதம் வேதத்தை ஒத்துக்கிற மதம் ஆனா நமக்கும் அவர்களுக்கும் பார்த்தா எவ்வளவு நெருக்கம் இருக்கு பாருங்க அதனாலதான் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் இவர்களில் இந்த அத்வைத்திகள் ஆஸ்திக வேஷம் தரித்த நாஸ்திகர்கள் ஆஸ்திக வேஷம் தரித்த சொல்லிட்டு போனால் அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை நம்ம வேதத்தை ஒத்துணுதானே வேதத்தை தானே வாய்க்கு வாய் சொல்லிட்டு இருக்கோம் ஆகையினால் அது சொன்னால் சொல்லிட்டு போகட்டும் யாரு இந்த விசிஷ்டாத்வைதிகள் துவைத்திகள் இவர்களுடைய அபிப்பிராயம் ஆஸ்திக வேஷம் போட்ட நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்லி இந்த யோகாச்சாரா குரூப்போடு தான் நம்மளை சேர்த்து பேசிட்டார் பார்த்தியா இந்த யோகாச்சார வேஷந்தான் இருக்கு இவங்கிட்ட அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஆனால் நம்ம அப்படி சொல்லலை சாஸ்திர பிரமாணத்தை வச்சுட்டு சைதன்யம் பிரஜானம் பிரம்ம எங்கிருக்கு பிரஜானம் பிரம்ம விஜானம் ஆனந்தம் பிரம்ம அந்த பிரம்மனுக்கு லக்ஷணங்கள்லாம் சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்ம அப்ப அதை அந்த பிரமாணத்தை வச்சு கொண்டுதான் நம்ம பேசுறோம் என்ன சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அது வேற விஷயம் மோட்சம் எப்படி அவர்களுக்கு கிடைக்கிறதோ கிடைக்கட்டும் நம்ம மோக் பற்றின சித்தாந்தம் நம்மளது இப்படிதான் இது கன்விக்ஷன் இருந்தால் ஏற்காட்டி போறது ஒரு விஷயத்த போயிட்டு போட்டோம் என்னாச்சு இவ்வளவு எல்லாம் சொன்னதுக்கு பிறகு இந்த இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் கௌடபாதாச்சாரியார் வந்து அறிமுகப்படுத்துறார் இந்த ஹீனயானத்தினுடைய அபிப்பிராயத்தை ஹீனயானவாதிகளுடைய அபிப்பிராயத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் பிரஜப்தேகே ச நிமித்தம் பிரஜப்திங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல வந்து ஜம் அனுபவம் எல்லாம் போட்டுக்கலாம் நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் அறிவு எல்லாம் எல்லாம் சநிமித்திரிங்கிற ஆச்சாரியர் சொல்றார் இன்றைக்கி கொஞ்சம் நான் கொஞ்சம் புத்தகத்தை பார்த்து சொல்ல வேண்டி இருக்குது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது எல்லாமே ஆனால் அது எடுத்து விளக்குற போது நமக்கு அதுலெல்லாம் கொஞ்சம் அபியாசம் வேணும் அது விளக்குற போது கொஞ்சம் நேரம் ஆகுறது அதுக்காக நீங்கள் அது பொறுத்து கேட்டு சவிஷயத்வேன ஸ்புரணம்ங்கிறது சவிஷயத்வேன ஸ்புரணம் அறிவு விஷயத்தோடு சேர்ந்துதான் உணரப்படுகிறது அதாவதுனா என்ன அர்த்தம் புறத்தில் இருக்கின்ற விஷயத்தை கொண்டிருக்கிறது ஏனென்றால் அறிவு எத்தனை அறிவு இருக்கு ஏராளமான அறிவு இருக்கு அந்த ஏராளமான அறிவுக்கு காரணங்கள் என்ன ஏராளமான விஷயங்கள் அந்த ஏராளமான விஷயங்கள் உள்ளே இருக்கிறதா வெளியே இருக்கிறதா வெளியே தான் இருக்கிறது இப்போ வகுப்பு வந்து நடக்கிறது மாணவர்கள் வெளியே இருக்கிறார்களா உள்ளே இருக்கிறார்களா வெளியே தான் இருக்கிறார்கள் அப்போ வெளியே இருக்கிறார்கள் நினைச்சித்தானே இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு வித்தியாசம் தெரிகிறது யார் யார் யார் யாருன்னு தெரிகிறது ஒரு பேர் தெரிகிறது உங்கள் உடம்பு முகம் தெரிகிறது எல்லாம் தெரிகிறது பார்த்துதான் என்ன நீல நீல வெள்ள நடை உடை உடை உடுத்திருக்கோம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நிறத்தில் எல்லாம் விற்பி ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்குது இந்த இடத்துல பிரஜப்திகினா சுத்த சைதன்யம்னு அர்த்தம் கிடையாது அந்த கரண விற்பி ஞானம் அப்படி சொல்லலை இங்கே வந்து பிரஜப்திகின்னா சப்தாதி பிரதீதிகின்னு விட்டார் பிரதீதி அதுக்காக அர்த்தம் பிரதீத்தின்னா உள்ள வந்து இது சப்தம் ஸ்பர்ஷம் ரூபனம் சங்கந்த பிரதீத்தி இருக்கு பிரத்யம்னு பேர் பிரத்யம் பிரத்யம்னா எண்ணங்கள் அதெல்லாம் விளங்குறது சப்தாதி பிரதீத்தி எல்லாம் உள்ளுக்குள்ள விளங்குறது ஆக இந்த அறிவு நிமித்தத்தோடு கூடியது விஷயத்தோடு கூடியது அப்படின்னாரு ல்லாமல் நடக்கவே நடக்காது பிரப்தியானது விஷயத்தோடு கூடியது அப்படி சொன்னவர் சங்கராச்சாரியர் சொல்ற தனிமித்தம் நிமித்தம் காரணம் விஷய இது ஏதாச்சும் சனிமித்தம் ச விஷயத்துவம் சுவாத்மிய விஷயத்தா இத்தேதன் பிரதிஜானிமே வேறாக இந்த விஷயங்கள் இருக்கிறது என்று நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் உள்ளே அனுபவம் இல்லை விஷயங்கள் இருந்தா தான் அனுபவம் போடலாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் போடலாம் நாலெட்ஜ் போடலாம் ஆங்கிலத்தில் இன்னொரு சொல் காக்னிஷன் அப்படின்னு சொல்லுற அந்த என்ன போட்டாலும் சரி இது இருக்கப்பா அது அது இது அது ஏற்படாது விஷயம் இல்லாம சுவாத்ம வத்திரிக் விஷயத்தா இத்தேத பிரதிஜானி நகி நிர்விஷயா பிரக்யப்தி சப்தாதி பிரதீத்தி சார் விஷயமே இல்லாம வெறும் பிரதீதி பிரக்யப்தி இருக்குமோ விஷயமே இல்லாத அறிவு உண்டா விஷயத்தோட கூடின அறிவு இருக்கும் விஷயம் இல்லாத விற்பியே கிடையாது சனிமித்த என்னர்த்தம் அந்த பிரஜப்தே அந்த பிரஜப்தியானது நிமித்தத்தோடு கூடினது விஷயத்தோடு கூடினது சவிஷயத்து அனுபூயமான அந்நா இல்லை இதுக்கு மாறாக நாம் நினைச்சோமானால் என்ன அர்த்தம்னா அபாவசேசத்தேதோஹோ என்னாகும்னா பிரத்ய வைச்சித்திரியமே நடக்காது உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரத்யகங்கள் இருக்கு பிரத்ய வைச்சித்திரியம்னா என்ன நமக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள நிறைய வித்தியாசங்கள்லாம் தெரியுது பிரத்யேக வைச்சித்யம் விசித்திரம் வேற்றுமைகள் அர்த்தம் வேற்றுமை புறத்தேயும் இருக்கிறது வேற்றுமை புறத்தே இருக்கிற வேற்றுமைதான் அகத்திலே அறிவாக தோன்றுகிறது அறிவாக ஒரு அறிவு பல விஷயங்களை பற்றின அறிவாக இருக்குறது அப்படி மொட்டையா நிக்கிறது ால் ஒம போது அறிவுலாமல் அறிவுற அபாவகா பிரசேத அப்படி நம்ம அனுபவத்தில் இல்லவே இல்லை நச்ச பிரத்ய வைச்சித்ய துவயசிய அபாவகா அஸ்தி பிரத்யத்வா பிரத்யட்சமா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் தினந்தோறும் அனுபவிச்சுருக்கோம் இந்த வகுப்பே அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு நீங்க வெளியில் உட்காந்துருக்கீங்க நான் இருக்கேன் எனக்கு என் மனசுக்குள்ளே உங்க எல்லார பத்தியும் தெரியறது அப்ப வந்து அந்த உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள் அந்த வைச்சித்யம் இருக்கு வேற்றுமைகள் இருக்கின்றன இது சொல்லிட்டேன் இப்ப பாருங்க எப்படி பாயிண்ட் பண்றாங்க பிரஜப்தேகே சனிமித்தம் அறிவு நிமித்தத்தை உடையது அப்படி போட்டுக்கணும் அது அப்படியே நீங்க பண்ண வேண்டாம் அறிவு விஷயத்தை உடையது இல்லை உள்ளே ஒன்றும் இருக்காது இல்லை என்றால் உள்ளே உள்ளத்தின் உள்ளே ஒன்றும் இருக்காது புற விஷயத்தை புற விஷயத்தை சார்ந்துதான் அறிவு இருக்கிறது இல்லை என்றால் உள்ளே ஒரு அனுபவமும் இருக்காது நம்மிடத்திலே நம்முள்ளே ஓர் அனுபவம் இருக்காது என்ன அர்த்தம் அனுபவம் இருக்காது அறிவு இருக்காது அப்புறம் அடுத்தது என்னன்னா சங்க்லேஷ் உபலாவது விஷயம் சொல்ற நமக்குலேசமல்லாம் துக்கமல்ல அனுபவிக்கப்படுகிறது துக்கம் அனுபவிக்கிறதுனால நெருப்பு தொட்டா சுடுகிறது தானா ஹீட் ஒன்னும் வர்றதில்ல நெருப்பு அது வேற விஷயம் அப்படியே இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு உடம்பு அதிகமாக சுடுறதுன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆற்றுல போய் குளிச்சேன் அதனால தான் எனக்கு வந்தது ஏதாவது சொல்லுவோம் உடம்பு தானா ஹீட் ஆயிடா திடீர்னு ஹீட் ஆக போறது பல விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறோம் குளிர் தெரிகிறது வெப்பம் தெரிகிறது ஆக சங்க்லேஷன் புறப்பொருளை சார்ந்து துன்பமும் நன்கு அனுபவிக்கப்படுவதால் புறப்பொருளை சார்ந்து நன்கு துன்பமும் அனுபவிக்கப்படுவதால் என்னது அஸ்திதா மதா அஸ்தி பரதந்திரம் என்ன அர்த்தம்னா மற்ற சாஸ்திரங்களில் மற்ற சாஸ்திரங்களில் சங்கராஜ் அந்நாஸ்திரம் மற்ற சாஸ்திரங்களில் மற்ற சாஸ்திரம்னா இங்க யாருன்னா குரூப் அர்த்தம் ஹீணையான இது யார் சொல்றாருன்னா யோகாச்சாரன்னு சொல்ற இந்த யோகாச்சாரரோட நம்ம கூட்டணி வச்சிருக்கோம் நம்ம வந்து என்னத்துக்குதுன்னா அவரே சொல்கிற போது அவரோட சேர்ந்து சொல்லிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதே நம்ம எடுத்துக்கிட்டு பேசிடுறோம் நீங்கள் எப்படின்னு சொல்லலாம் அதாவது யோகாச்சாரர் சொல்றாருன்னு சொல்லலாம் யோகாச்சார மத வாங்கி கொண்டு கௌடபாதாச்சாரியார் சொல்றாருன்னு சொல்லலாம் டெக்ஸ்ட் அவரு சொல்ல பரதந்திர மற்ற சாஸ்திரங்களில் இவ்வாறு கருதப்பட்டிருக்கிறது பொருள் புறப்பொருள் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது எப்படி சனிமித்த அந்யா துவயநாசத்திளேஷ உபலப்தேகே மூணு ஹேத்து சொல்கிற இல்லைன்னா அறிவே இருக்காது பொருள் பொருள் இருக்கிறதுனால தான் அறிவு இருக்கு பொருள் இல்லைன்னா அறிவு இருக்காது உஷ்ணம் முதலான அனுபவங்கள் அனுபவிக்கப்படுவதால் புறத்தே பொருள்கள் இருக்கின்றன இது ஹீனயான மதவாதிகளுடைய அபிப்பிராயம் நகி சங்கராச்சாரிய கருத்தை சொல்லி முடிச்சொடற நகி பரதந்திர பரேஷாம் தந்திரம் பரதந்திரம் இது அந்நாஸ்திரம் தசிய பரதந்திர பரதந்திராசிரய மத்தசாஸ்திரத்தை சார்ந்திருக்கக்கூடிய பரதந்திர ஆசிரிய பிரதிபாத்தியசிய அவர்களால் உபதேசிக்கப்படுகிற பாஹ்யார்த்த புறப்பொருளினுடைய என்ன அறிவுக்கு வேற அறிவுங்கிறது வந்து சுத்த சைதன்யம் இல்லை அந்த அனுபவிக்கிறோமே விற்த்தாலும் தப்பு இல்லை அந்த விற்பி அனுபவா எண்ணங்களின் அனுபவம் அறிவுங்கிறது தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் சொல்ல பயன்படுத்துறதில்லை விற்பி ஞானம் அர்த்தம் அஸ்திதா மதா அபிப்பிரயதா அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது பாஹ்யார்த்தவாதி பௌத்த விசேஷான ஒரு குரூப் பாஹ்யார்த்தவாதிகள் நீல பீதாதி நீலாதி உம் நாயது வைச்சி அல்ல வெளியில இல்லைன்னா உள்ளுக்குள்ள வைச்சித்யம் ஏற்படாது வெளியில இருக்கிறது வச்சுத்தான் வைச்சித்திரம் ஏற்படுகிறது சொன்னார் அப்புறம் மறுபடியும் சொன்னார் அவர்களுடைய மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் சம்கிளேஷனம் துக்கம் துக்கம் எதி அக்னியாதி பாஹ்யம் தாகாதி நிமித்தம் விஜயான வெளியில இருக்கக்கூடிய அக்னி அறிவுக்கு விஜயான வேறானது அது எப்படி பண்ணும் உபலபியத்தைது அத்தனை மன்னியாமே அஸ்தி பாஷியா இது நகி விஜான மாத்திரே சம்க்ளேஷா யுக்தா அந்நர்ஷனாதி அபிப்பிராய முடிஞ்சு வச்சு சொல்லிகிட்டே இருக்கலாம் இதை பற்றி ரொம்ப விளக்கினாலும் சிரமம் அதுக்கப்புறம் பாஷ்ய கிளாஸாக இது மகாரிடும் நான் இதை வந்து அப்படி பண்ணணும்னு நினைக்கல அர்த்தத்தை மாத்திரம் சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஒரு எங்கே தேவையோ அது மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு முடிச்சு முடிச்சுட்டது அவங்க அபிப்பிராயம் இது என்ன யாருடைய கருத்து ஹீணையான கருத்து அதுக்கு பதில் சொல்ல போறார் இவர் யாரு யோகாச்சார யோகாச்சார மதவாதிகள் சொல்லுகிறார்கள் அதை கௌடபாதாச்சாரியர் சொல்ல போறார் பதில் படிக்கலாம் iśyate yukti-darśanāt nimitta-syanimitta-tvam iśyate bhūta-darśanāt prajñate sanimitta-tvam <coughs> iśyate yukti-darśanāt நிமித்தியா நிமித்தி பூத தரிசனாத் ஆமாமா நீ சொல்றது ஒரு கோணத்தில் பார்த்தா சரிதான் அப்படிங்கிற நீ சொல்றது யோசிக்காம பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கு எப்படி இருக்கு மேலெழுந்த வாரியா பார்த்தா நீ சொல்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா நீ சொல்ற மாதிரி இல்லை யோசிக்காம பார்த்தோமானா நீ சொல்ற மாதிரி தான் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் நீ சொல்ற மாதிரி இல்லை அப்ப ஆழ்ந்து சிந்திப்பது எப்படி பார்க்கணும் மேலே எப்படி சொல்றாரு பாருங்க யுக்தி தரிசனாத்து பிரஜப்தேகே சனிமித்தம் இஷ்யத்தே பிரத்யம் அனுமானம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நல்லா யோசிச்சு பார்த்தா யுக்தி தரிசனாவது வேண்டாம் நம்ம அனுபவம் அப்படித்தான் இருக்குது இதுக்கு பெரிய சிரமம் தேவையில்லை நான் இருக்கேன் அதாவது இதன் மூலம் என்ன நிரூபிக்கப்படுறதுன்னு பார்த்துக்கோம் கடைசியில் நம்ம எதுக்காக பேசின்னு இருக்கோம் நம்ம துவைத்தமே இல்லைங்கிறோம் இந்த மதத்தில் எப்படி இருக்க அபிப்பிராயம் வைத்தம் இருக்கு அறிவு வேறு அறியப்படுகிற பொருள் வேறு பொருட்கள் வேறு அறியப்படும் பொருட்கள் வேறு அறியப்படும் பொருட்கள் ஏராளமாக இருக்கின்றன அறிந்து எத்தனை வருடமானாலும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு எத்தனையோ பொருட்கள் கொண்டே இருக்கின்றன ஆனால் அது அறிவே அறிவிலேயே இல்லை அது அறிவுக்கு வேறாகத்தான் இருக்கிறது அறிவுக்கு வேறாகத்தான் இருக்கிறது ஆகவே இதை படிக்கிறதுக்கு என்னதுக்கு சாஸ்திரம் படிக்கணும் ஆமா ஆமான்னு தெரிஞ்சுக்க ஆமாமா நீ இத்தனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறது வாஸ்தவம் சொன்னீங்களா சரி நீ துக்கம் வந்து அனுபவிச்சுன்னு சுகம் இருந்துன்னு தான் இருக்கும் உலகம் இப்படித்தான் இருக்கும் அதை நீ ஒத்துக்கத்தான் வேணும் திரும்ப பிறக்கத்தான் வேணும் அவஸ்தப்படத்தான் வேணும் உனக்கு ஒரு நாளும் பூர்ணமான சந்தோஷம் கிடையாது உனக்கு ஒரு நாளும் பூர்ணமான துக்கமும் கிடையாது இப்படியே தான் இருக்கும் அதை நீ அப்படியே இருக்கு அப்படின்னா கோயில் வேண்டாம் கோயிலாவது ஏதடா குளங்களாக ஏதடா எல்லாம் வேண்டவே சௌரியமா போச்ச ஒத்து போமா நாம நம்ம வந்து என்னன்னா என்ன எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தே ஆகையினால என்ன பண்ணாலும் சரி நம்ம வந்து தேகாத்மக் ஞானவத்தியானம் தேகாத்மக் ஞான பாதகம் ஆத்மநேம பவேத்ய எல்லாம் படிக்கிறோம் நாம ஆஹா நமக்கு வந்து அப்படி இருக்க விருப்பம் இருக்கான்னு அப்படியே இருந்துட்டு போட்டுமே எல்லாம் அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்போ ஜோசியம் என்னதுக்கு பார்க்கணும் பார்த்தா என்ன சொல்ல போகிறார் இப்போ கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் சரியாக போகும் அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வரும் இப்போ வந்து இந்த இப்போ வந்து இந்த ராகு தசை இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்குது அப்புறம் இந்த குரு திசை வந்தவுடனே கொஞ்சம் மாறும் அதுக்கப்புறம் சனி தசை வரும் அவ்வளோதான் சொல்ல போகிறேன் இதுக்கு என்ன பெரிய ஜோசியம் வேண்டி கிடைக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் மாறி மாறி வருங்கிறது தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்குது சரி கொஞ்ச நாள் இது மூச்சு விடலாமான் என்ன கஷ்டம் வரதை நினச்சி வேற கவலைப்படுவியே அஞ்சு வருஷம்தான் இது இருக்குமா அதுக்கப்புறம் அது வந்துடுமா அப்படினு நினச்சி இருக்க முன்னாலே வரவழிச்சுப்பிய துக்கத்தை இதில் இருந்தெல்லாம் விடுபடணும்பா யுக்தி தரிசனாத்து சனிமித்தம் ஈஷத்தே பிரஜப்தே இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை ஆதிர்யன வித்தியத்தை தஸ்யாதிர வித்தியத்தை மாதிரிலாம் இல்லை அது கூட பரவாயில்லை சிலதெல்லாம் வந்து இந்த என்னது சாத்தியசமோ ஹிசஹா அந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தா நம்ம தெரிஞ்ச சம்ஸ்கிருத்தை வச்சுன்னு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது அது அவருடைய பாஷா செயலி அவங்க சிந்திக்கிற ஒரு அவங்க சொல்லுக்கு கொடுக்குற பொருளே இந்த உபாதிங்கிற சொல்லே தர்க்கசாஸ்திரத்தில் ஒரு அர்த்தத்தில் இருக்குது நம்ம ஒரு விதமா அர்த்தம் பண்றோம் ஆகவே ஒரு ஒரு சப்தத்துக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மீனிங் வைத்திருக்கிறார்கள் ஆகவே பிரஜே சனிமித்தி யுக்தி தரிசனமா சிந்திச்சு பார்த்தோம் நிமித்த அனிமித்த அது அப்புறம் கடைசியில் பிரக்ஞப்தியை மாத்திடுவோம் இந்த இடத்துல என்ன பிரஜப்தியான அறிவை வந்து என்ன பண்ணுவோம் புரிய வச்சுட்டு பிம்பம் புரிஞ்சாச்சுக்கு மதிப்பு இல்லை சிதாப சித்த புரிஞ்சுட்டா சிதாபாசனுக்கு அனா் அனிய அத்தம் இஷ்டம் இஷ்டத்தை எப்படி எதுனால கொஞ்சம் விளக்கி சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன் உதவி பண்றார் நல்லாவே எழுதியிருக்கார் இப்போ நகி கட்டஹா யசாபூத மிருத்ரூப தரிசனே சத்தி தத் வெத்திரேக்கேன நம்ம நம்ம வந்து இந்த உதாரணத்தை சொல்லி தான் வச்சுக்கிறோம் நான் என்ன உதாரணம் சரிப்பா நம்ம உதாரணத்துக்கு தங்க நகை உதாரணத்துக்கே வருவோம் தங்கத்துக்கு வேறாக வளையல் என்று ஒன்று இருக்கிறதா தங்கத்து வே வேற தங்கத்துக்கு வேறாக வளையல் என்று ஒன்று இருக்கிறதா இந்த திருஷ்டாந்தான் இதை கொண்டு வரும் ஏன் வச்சு ஏதோ மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆனாலும் இந்த திருஷ்டாந்தத்தை தான் சங்கராச்சாரியர் யூஸ் பண்ணுற ஆனாலும் க்ளாரிட்டி வரும் படிச்சுக்கிண்டே இருந்த தெளிவு கண்டிப்பாக இதில் ஏற்பட்டே தீரும் ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது இந்த பாஹ்யார்த்தம் அதோட விற்பியும் இருக்குது இது ரொம்ப சுலபமாக புரியுறது அதனால துவைத்தம் ரொம்ப சாலிட்டாக இருக்குதுன்னு நம்ம நினச்சுருக்கோம் ஆனால் அத்வைத்த வத்திரிக துவைத்தம் ந கதாபி கிடையவே கிடையாது அதுதானே நம்மளுடைய சித்தாந்தம் எப்படி இருக்கும் பாருங்க இப்போ எவ்வளவு ஆழமா உட்கார்ந்து யோசிக்கிறோம் மண்ணுக்கு வேற குடம் இல்லை அதே போல அறிவுக்கு வேற பொருட்கள் இல்லை அதுதான் தீர்மானம் அறிவுக்கு வேறாக பொருட்கள் இல்லை மண்ணுக்கு வேறாக குடம் இல்லை தங்கத்துக்கு வேறாக நகை இல்லை அப்ப என்ன அர்த்தம்னா ரெண்டு ஒன்னு இருக்காங்க ஒண்ணுதான் இருக்கு ரெண்டு மாதிரி தெரிகிறது இதுக்கு உதாரணம் என்னன்னா எடுத்துக்கோப் பாக்கியார்த்தம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா பாக்கியார்த்தம் இருக்கா இல்லவே இல்லை சரியான எக்ஸாம்பிள் பகி இவ உத்ரையா உத் மறக்கவே தர்பண திருஷ்யமான நகரீ துல்லியம் நிஜாந்தர்கப்னம் வர்றது சொப்னத்துல இப்படி பாக்குற அதே தானே சொல்லிக்கின்றே இருக்கும் யசாஸ்வப்னத்வயாபாசம் படித்தோம் படித்தோம் இல்லையா அத்வைத பிரகடனத்தில் பார்த்துருக்கோம் வைத்தத்ய பிரகடனத்தை பார்த்தோம்னு நினைக்கிறேன் அங்கே எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த அந்த அங்கேயும் துவயாபாசம் இங்கேயும் அத்வைத பிரகடனத்திலே கடைசியில் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஸ்லோகத்தை எல்லாம் மரபாடு பண்ணாதனால சொல்ல முடியலை ஈத்த மாதிரி இதை பண்ணலை இதுக்கு வேலை பண்ணலை பண்ண பண்ணி ஆகணும் அதுக்கு தான் சந்நியாசம் வாங்கிட்டுருக்கோம் இருக்குல்லையா அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு அடுத்தது அதே தான் நீங்க அதை எக்ஸாம்பிளாக இங்க போட்டு அதே ஒப்பிடுக அப்படின்னு போட்டுக்க வேண்டிதான் முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு ஒப்பிடுகர் அந்த ஸ்லோகத்தை ஒப்பிட்டு அப்போ என்னென்ன எப்படி தங்கத்துக்கு வேறாக நகை இல்லையோ நீங்கள் எல்லாத்தையும் போட்டுங்க தங்கத்துக்கு வேறாக வளையல் தங்கத்துக்கு வேறாக செயின் தங்கத்துக்கு வேறாக தோடு தங்கத்துக்கு வேறாக ஒடியானம் தங்கத்துக்கு வேறாக மோதிரம் தங்கத்துக்கு வேறாக தண்டை என்ன காலுக்கு போட்டுக்கிறாங்க சில பேர் இதெல்லாம் வந்து என்னென்னா பண்ண முடியுமான நடக்குமான் அப்போன்னா ஒன்று பண்ணுங்கோ எல்லோரும் நீங்கள் எல்லோரும் நிறைய நகை போட்டிருக்கீங்க என்ன எல்லோரும் ஒன்று பண்ணுங்கோ வகுப்பு முடிஞ்ச உடனே தங்கத்தை இங்கே வச்சுட்டு நகையை நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்கோ முடியுமா எல்லாரும் ஒன்று பண்ணுங்க எல்லா ஒரு தட்டு வைக்கிறேன் தங்கத்தை மாத்திரம் அதில் போட்டுவிடுங்கோ நகையை நீங்கள் எடுத்துன்னு போ நகையை வேணுன்னு எடுத்துக்கூடாது நான் சொல்லலையே நகையை நீங்கள் எடுத்துக்கோ பழையில் எடுத்துன்னு போங்கோ மோதிரத்தை எடுத்துன்னு போங்கோ ஆனால் தங்கத்தை மாத்திரம் எனக்கு கொடுத்துருங்கோன்னா ஐயோ ஐயோ தெரியாத கேம்புக்கு வந்துட்டோமே அப்படின்னு தோணும் நடக்கவே நடக்க ஆக இவ்வளவு நாமங்களை அதில் கற்பனை பண்ணுறோம் நாமரூப கர்மங்களெல்லாம் இதில் வந்து இவ்வளவு அத்தியாசம் பண்ணுறோம் ஆகவே யோசித்து பார்த்தா விஜான வதிருத்த நாஸ்தி அதே விஜானம் தான் என்ன ஆகிறதுனா இது மாதிரி மாயா ஸ்பந்தத்தை இதுக்கு தான் வரப்போறது அலாத்த சக்கரமே இதுக்காக தான் வரப்போகிறது வாஸ்தவமாக இருக்கிறது அலாத்தம் ஒன்றுதான் அக்னி மாத்திரம் தான் இருக்கு ஆனால் அதில் அப்படி இப்படி ரிஜு வக்கராதி எல்லாம் இந்த வேஷம் இதெல்லாம் போடுறதெல்லாம் என்னன்னா துவய ஆபாசம் அப்படிங்க இது துவய ஆபாசம் நீ சொல்பா இந்த நவராத்திரி வரப்போ ஜகத் அதிஷ்டானி நமஹா அடுத்தது அதுவே போர் மித்யா ஜெகத் அதிஷ்டை நமஹா சர்வ வேதாந்த சித்தாந்தை நமஹ சத்யனந்த அனமித்தம் பூத்தர் இஷ்யு சொல்கிறார் தங்கவிர தங்கத்தையே இப்போ வந்து இதுக்கு வேறாக இல்லைங்கிறது ஒன்று அந்த தங்கத்தை ஆராய்ச்சி பண்ணினோம்னா தங்கம் என்னாகும் கடைசியில் அணுவாகிடும் அது எதுல போய் சேரும் கடைசியில் பார்த்தா அதுவும் இல்லை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற நூலில் இருந்து நூலெல்லாம் எப்படி வந்தது பஞ்சுலேருந்து வந்துது பஞ்சு எப்படி வந்தது பருத்தி செடியிலேருந்து வந்து பருத்தி செடி எங்கிருந்து வந்தது அப்படியே போனால் என்னாகும் மூல காரணத்துக்கு கடைசியில் என்னன்னா வெங்காயமாக ஈர வெங்காயமா காஞ்ச வெங்காயமான வெங்காயம் தான் உரிக்க உரிக்க உரிக்க வெங்காயம்தான் இந்த பாக்யார்த்தம் ஒரு வெங்காயம் வெங்காயவாதம் அப்படி சொன்ன உன்னுடைய இந்த சனிமித்தவாதம் இருக்கே பாக்யார்த்தவாதம் இருக்கே இது வெங்காயவாதம்னு அந்த பாக்யார்த்தத்திலேயே ஒரு பொருள் எடுத்து பார்த்த தெரியும் வெங்காயவாதம் ஒும் கிடையாதப்பா இந்த இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது ஆக அறிபவனுக்கு வேறாக அறியப்படும் பொருள் இருக்கிறது என்பதை பூத தர்சனாத் மூளையை உபயோகப்படுத்தினால் நன்கு மூளையை உபயோகப்படுத்தினால் வெங்காயத்தை ஆராய்ந்து பார்த்தால் அதே போலதான் இதுவும் முடியும் ஒன்னும் கடைசியில இல்லவே இல்லை பாருங்க நம்மளும் இல்லைன்னு தான் சொல்றோம் எப்படி சொல்றோம் உலகம் இல்லைங்கிறோம் நாஸ்திகன் என்ன சொல்றா கடவுள் இல்லைங்கிறான் எது நல்லதுன்னா பந்தத்தில் இருக்கணும்னா கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் மோட்சத்தில் இருக்கணும்னா உலகம் இல்லைன்னு சொல்லலாம் நிம்மதியா இருக்கணுங்கிறவனுக்கு உலகம் இல்லை நிம்மதி இல்லாம தவிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு உலகம் இருக்கிறது எந்த குரூப்ல சேரணுமோ சேர்ந்து அது மாத்திரம் உலகம் இருக்கு கடவுள் நினைக்கிறவன் தாத்திர நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இல்லை மற்றவன் நிம்மதியும் இவன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் ஒத்துக்கிட்டு மாறுறவனாவது காலப்போக்கில் இன்னொருத்தனுக்கு கொடுக்கிற துக்கத்தை நிம்மதியை கெடுக்கிறத குறைச்சிப்பான் குறைச்சப்பா காலப்போக்கிலே இல்லாமல் பண்ணி கூட மோட்சம் அடைஞ்சு விடுவான் ஆனால் இவன் முடியவே முடியாது க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா நர் கிருஷ்ணன் அபிச்சேத் சுராச்சாரா அனந் ஆகவே பூத தர்சனாத்து அனிமித்தம் இஷ்யத்தை பூத தர்சனத்த பூத தரிசனம்னா என்ன யதார்த்த தரிசனம் தர்க்கசாஸ்திர கூட சொல்லுவாங்க தத்வதி தத்கானம் யார்த்தப்போ படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரு தத்வதி தத் பிரகாரகம் ஜானம் யதார்த்த ஜானம் அத்தி திராரகம் அயார்த்தம் இந்த ஆவ அங்கே மாற்றி போடணும் அங்கே ஆவே கிடையாது தற்பிரகாரகம் ஜானம் யதார்த்த ஜானம் ரவத்ஜு சர்பவத்ஜு ரஜ்ஜுவா பார்த்தா என்ன ஜானம் தத்வதி திராரகம் கர்த்தசாஸ்திரம் படித்தான் ரஜ்ஜுவ ரஜ்ஜுவா பார்த்தா திராரகம் ஜானம் யானம் அதாவே பார்த்தா அதுக்கு பேர் யதார்த்த ஜானம் அதை இன்னொன்னா பார்த்தா அயதார்த்தம் நீ வந்து என்ன பண்றத்தையே அத்வைதையே துவைத்தமா பார்க்கிற அத்வை அபூத தர்சனம் அபூத தர்சனம் அத்வைதத்தை அத்வைதமாவே புரிஞ்சுக்கிறது பூத தர்சனம் யார்த்தவாதம் தத்வதி தத்காரகம்ரிசனா இப்ப பாருங்க அதாவது தங்கத்துக்கு வேறாக நகை இல்லை என்கின்ற உதாரணத்தின் மூலமாகவும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் வெங்காயம் போல இருப்பதாலும் உண்மையில் இந்த பாக்கியார்த்தம் இல்லை இல்லை உலகம் இருந்து இப்ப வந்து எடுத்துங்க வளையல் தோன்றவும் இல்லை வளையல் அழிய போவதும் இல்லை வளையல் இருக்கவும் இல்லை தங்கம் தான் வளையலாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கு வளையல் உண்மை இல்லை வளையல் என்ற சொல்லுக்கு இருப்பே இல்லை அது மா பிரிமேவ் என்னது நம்ம பாஷனா பூர்ணமேவிஷே நா கஷ்ட பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல இன்னும் அடுத்த ஸ்லோகங்களையெல்லாம் விசாரம் பண்ணி பார்ப்போம் இப்படிதான் இருக்கும் இது जाग्रदादित्रयोन् मुक्तं जाग्रदादिमयं तथा ओंकारै यत्पदं ஜாதிமுகிரம்தாரைக்கூசியம் யம் ஈஷரோ குருராத் மூதவி வோமவா திணாமூர் நம அய்யுள்ளே நிறு அனந்தமாண்ட மெய்யிக்கே போற்றி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 जगन्माता ஜகன்மாத்தரிதேவிக்கீ சத்நீ ஹரிஓ